அன்புமிக்க நற்றினி நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம் தேசம் முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நன்னாளை பொன்னாளாக மனதில் நாம் அனைவரும் ஒரு சேர எண்ணி மகிழ்வோம் இதோ இன்றைய பாடல் சுதந்திர நாட்டு பற்றை மகாகவி பாரதியின் கவிதைகள் ஊட்டியதை பள்ளி பிராயத்திலேயே ஆசிரியர்கள் எடுத்துரைத்ததின் வாயிலாகவே நமக்கு அந்த அரும் சிறப்பு தெரிய வந்தது எந்த ஒரு நல்ல கருத்தையும் வளர்ந்து வரும் நாற்றுக்கிளை போல இருக்கின்ற இளம் சிறுவர் சிறுமியர்களுக்கு பாடநூல்கள்தான் நல்ல ஆசிரியராக அமைந்து போதித்தன ன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே அதை நாம் மறந்து விட முடியாது மறந்துவிடவும் கூடாது இந்த கல்வி சாலையில் அமர்ந்து படிக்கும் வாய்ப்பு பெற்றோர்கள் மூலமாகவே ஏற்படுத்தப்பட்டது கிராமங்கள்தோறும் பள்ளிக்கூடங்களை உண்டாக்கி தர வேண்டும் அறிவின் வெளிச்சம் அங்கே பாய வேண்டும் என்பதிலே அரசியலாரும் மிகுந்த அக்கறையை பாரபட்சமின்றி எடுத்துக்கொண்டனர் எல்லா தரப்பினரின் மீதும் ஏழை எளியவர்களின் மீது சற்று கூடுதலாகவும் பாசம் கொண்ட கர்ம காமராஜர் அவர்களை ஏழை பங்காளர் என அழைத்தது இதனாலேயே எனலாம் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பாடலிலே இந்த தருணத்தில் உங்களின் நினைவுக்கு நிச்சயமாக வரும் தங்கங்களே தானை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள் என்னும் பாடலில் தான் அந்த வாக்கியம் இடம்பெற்றது என்னைப்போல் ஒருவன் எனும் படத்தில் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் வரும் இந்த பாடல் மாணவ மாணவியர்களின் மத்தியில் பள்ளி மைதானத்தில் நடிகர் திலகம் பாடுவதாக அமைந்தது நமது பாரத தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அத்தனை தியாகிகளுக்கும் நம் உள்ளங்கள் செலுத்தும் நன்றி காணிக்கையாக அன்பு மலர்களாக இந்த சுதந்திர திருநாளிலே அந்த பாடலை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் அற செய்ய விரும்பு என்றான் அவை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள் கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள் என்றும் ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பல்வி